வணக்கம் நற்றினியின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுகீர்த்தனா நீங்கள் வாழ விரும்புகிறீர்களா வாழ விரும்பினால் நேரத்தை வீணடிக்க வேண்டாம் ஏனெனில் வாழ்க்கை நேரத்தால் ஆனது ஆம் நீங்கள் வாழ விரும்புகிறீர்களா வாழ விரும்பினால் நேரத்தை வீணடிக்க வேண்டாம் ஏனெனில் வாழ்க்கை நேரத்தால் ஆனது என்கிறார் பெஞ்சமின் பிராங்க்லின்